அபு சாயிது ஒரு நாள் மழை பெய்து அதனால் பள்ளிவாசலின் முகடு ஒழுக ஆரம்பித்தது பேரிச்ச மட்டையினால் பள்ளிவாசல் முகடு வேயப்பட்டிருந்தது தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்டு நபி சல்லு அலிகல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது தண்ணீரும் மண்ணும் கலந்த இடத்தில் சுஜூது செய்வதை நான் பார்த்தேன் அவர்களின் நெற்றியில் மண் படிந்திருந்ததையும் நான் கண்டேன்